வணக்கம் நேயர்களே நர்த்தினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளின் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து பேரரசுகளை இணைக்க இங்கிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தது ஆயிரத்தி ஆண்டு பிலிப் ஆஸ்லி என்பவர் முதன் முதலாக சர்க்கஸ் காட்சியை லண்டனில் நடத்தினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கனெக்டிகட் ஐந்தாவது மாநிலமாக ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரிட்டன் பிரதமர் வில்லியம் பிட் என்பவர் நெப்போலியனுக்கு எதிரான போருக்கு நிதி சேர்ப்பதற்காக வருமான வரியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டு ஹம்ப்ரி டேவி என்பவர் சுரங்க தொழிலாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட டேவி விளக்கை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காந்தியடிகள் அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மும்பை வந்து சேர்ந்த நாள் இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டையில் சென்னை சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஐநாவின் தலைமையகம் நியூயார்க் நகரில் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் பிரதமர் சர் ஆண்டனி ஈடன் என்பவர் எகிப்திடமிருந்து சூயஸ் கால்வாயை திரும்ப பெறும் முயற்சியில் தோல்வியடைந்ததை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் இரண்டு விண்கலம் எடுத்து அனுப்பிய படங்களை ஆராய்ந்து ஸ்டீபன் பி சினோத் என்னும் வானவியலாளர் யுரேனஸ் கோலின் ஒன்பதாவது சந்திரனை கண்டு அறிவித்தார் இதற்கு எஸ்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்ற என் பெயர் இடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் கொலம்பியா விண்வோடம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சீனாவின் ஷென்சூ இரண்டு விண்கலம் விண்வெளியில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டி ஆர் ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹர்கோவிந்த் குரானா இந்திய வம்சாவளி சேர்ந்த அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு துரைசாமி ருத்ரமூர்த்தி ஏழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு மகேந்திர கபூர் இந்தி திரைப்பட பாடகர் இனி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாவது நெப்போலியன் பிரெஞ்சு மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் இலங்கையின் தேசிய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு எமிலி பால்ச் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் இந்நாளின் சிறப்புகள் மாவீரர் நாள் பணாம நாட்டில் வெளிநாடுவாள் இந்தியர்கள் நாள் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நண்பர்களை